வணக்கம் நற்றினையின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது செய்தி சேவை ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் பதினோராம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் பள்ளி மற்றும் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு இலவச பஸ் திட்டம் தொடரும் என்று முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் நீதிமன்ற தீர்ப்புகள் தமிழில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது தமக்கு ஊதிய உயர்வு வேண்டாம் என்று சட்டப்பேரவை செயலாளரிடம் எம்எல்ஏ டி வி தினகரன் கடிதம் கொடுத்துள்ளார் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து அப்பல்லோ மருத்துவமனை அளித்துள்ள ஆவணங்களை ஆய்வு செய்ய ஒரு மருத்துவக் குழு அமைத்து தருமாறு ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது சென்னையில் மக்கள் குறைதீர்ப்புக்கு உதவும் நம்ம சென்னை என்ற செல்போன் செயலியை அறிமுகப்படுத்திய அமைச்சர் எஸ் வேலுமணி உள்ளாட்சி வரிகளை தற்போதைக்கு உயர்த்தும் திட்டம் இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளார் அரசியல் கட்சிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்திற்கு மேல் ரொக்கமாக நன்கொடை அளிக்க வேண்டாம் என்று மக்களுக்கு வருமான வரித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஜனநாயகத்திற்கு சுதந்திரமான நீதித்துறை மிகவும் அவசியம் என்று உச்சநீதிமன்றம் செல்லமேஸ்வர் வலியுறுத்தியுள்ளார் பாஜகவுடனான கூட்டணியை முடித்துக்கொண்டு இரண்டாயிரத்தி ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவது என சிவசேனா முடிவு செய்துள்ளது பத்மாவத் திரைப்படத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் மாநில அரசுகள் முதலில் நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டும் என கடுமையாக கூறியுள்ளது மகதாய நதிநீர் விவகாரத்தை முன்வைத்து பெங்களூரு உட்பட கர்நாடக மாநிலம் முழுவதிலும் நாளை பந்த் நடத்த கன்னட அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடந்த ராணுவ தாக்குதல் ஒத்திகையில் பொதுமக்கள் பங்கேற்றனா் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவும் ஒரு நாடு என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் பிரதமர் மோடி கூறியுள்ளார் அமெரிக்காவின் அலாஸ்கா அருகே சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் எட்டு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது இலங்கை உள்ள தமிழக மீனவர்கள் ஐம்பத்தி பேருக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது தற்காலிக நிதி மசோதாவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து அறுபத்தி மணி நேரத்திற்கு பிறகு அரசு பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன வணிகச் செய்திகள் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் முப்பத்தி புள்ளிகளை கடந்தது தேசிய பங்குச்சந்தையான நிப்டி பதினோராயிரம் புள்ளிகளை தொட்டது வளரும் பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா அறுபத்தி இடத்தில் உள்ளது சீனா இருபத்தி இடத்திலும் பாகிஸ்தான் நாற்பத்தி இடத்திலும் உள்ளன பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கடுமையாக உயர்ந்து வரும் நிலையில் அதற்கு விதிக்கப்படும் கலால் வரியை குறைக்க வேண்டும் என நிதியமைச்சகத்திற்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது வர்த்தகம் செய்வோர் தங்களின் வாடிக்கையாளர்களுடன் சிறப்பாக வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தகவல் தொடர்புகளை வைத்துக் கொள்ளவும் பேஸ்புக்கின் வாட்ஸ்அப் நிறுவனம் வாட்ஸ்அப் பிசினஸ் என்ற செயலியை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஏழு புள்ளி நான்கு சதவிகிதம் அதிகரிக்கும் என சர்வதேச நிதியம் மதிப்பிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் கேப்டனாக விராட் கோலி நீண்டகாலம் நீடிப்பார் என்று தோன்றவில்லை என தென்னாப்பிரிக்க முன்னாள் கேப்டன் கிரேம் ஸ்மித் கருத்து தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்று வரும் மெக்பரன் கோப்பைக்கான தேசிய கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி சென்னை எஃப்சிபி அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸில் செர்பியாவின் ஜோகோவிச்சை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார் தென்கொரிய வீரர் ஹயோன் சுங் பதினோராவது இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடர் வரும் ஏப்ரல் ஏழாம் தேதி தொடங்கி மே இருபத்தி தேதி வரை நடத்த ஐ பி எல் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது மேலும் தொடரும் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் சிபிஐ அதிகாரியாக முக்கிய பாத்திரத்தை ஏற்று நடித்த நடிகர் சுரேஷ் மேனன் படத்தில் தனக்கு பயன்படுத்தப்பட்ட டப்பிங் குரல் குறித்து அதிருப்தி தெரிவித்திருக்கிறார் விஜய் சேதபதி நடிப்பில் உருவாகி வரும் சீதகாதி திரைப்படத்தில் வல்லல் சீதகாதியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தாமல் காட்சிகளை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இயக்குநர் மகேந்திரன் மூச்சு திணறல் சீரடைந்து நலமுடன் உள்ளார் என்று இயக்குநர் கரு பழனியப்பன் தெரிவித்துள்ளார் இவரது இயக்கத்தில் உருவாகி வரும் புகழேந்தி எனும் நான் திரைப்படத்தில் இயக்குநர் மகேந்திரன் நடித்து வருகிறார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் ஒரு நிமிட யோசனை